கத்தருடைய பரிசுதன அமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கால வேளையில் இந்த வீடு கிரக பிரதிஷ்டையின் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம் இரண்டாம் சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை ஒரு விசை நாம் பார்க்கும் பொழுது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் இருக்கும்படி அதை ஆசீர்வதி கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதைச் சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் கத்தர் இந்த வீடையும் இந்த வீட்டாரையும் என்றென்றைக்கும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியில் கடந்து வந்த நாம் அனைவரும் சில நிமிடங்கள் கத்துடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வீடு என்பது அவசியம் அவனவனுடைய தகுதிக்கு வீடுகளை அவர்கள் ஏற்படுத்திக் ஆண்டவரும் கூட தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வாடகை வீட்டில் உள்ளவர்கள் உண்டு குடிசை வீடுகளில் உள்ளவர்கள் உண்டு ஒரு சாதாரண வீடுகளில் உள்ளவர்கள் உண்டு கோட கோபுரங்களில் மாட மாளிகைகளில் வாழ்கிறவர்கள் உண்டு இப்படி தங்களுடைய வசதிக்கும் தங்களுடைய அந்தஸ்துக்கும் ஏற்றபடி இந்த உலகத்தில் மனிதர்கள் கூடாரங்கள் இல்ல அவற்றால் கோபுரங்களை கட்டி வாழ்க்கை செய்யும் பொழுது இங்கே ஒரு ராஜா அவனும் கூட வசதி உள்ளவன்தான் ஒரு காலத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து கத்தரை மனிதனுக்கு கத்தர் இறக்கம் அவருடைய கிருவையினால் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் ராஜ்ஜிய பாரங்கள் அரண்மனைகள் எல்லாம் அவனுக்கு கொடுத்திருந்த போதிலும் அவன் கடைசியாக ஒரு வீட்டை கட்டிவிட்டு அந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு இந்த வசனத்தை உச்சரித்ததாக நாம் விளங்கிக் இயலும் ஆண்டவரே நான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் உமக்கு முன்பாக நான் ஒரு அடியானாக இருக்கிறேன் உமுடைய அடியானினுடைய வீடு ஆசீர்விக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் கேட்டான் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நாம் காண்கிற இப்படிப்பட்ட எழுத்தின் பிரகாரமான சில வீடுகள் பல வீடுகள் இந்த பூமியிலே உண்டு மூன்று விதமான வீடுகளை குறித்து நாம் வேதத்திலே சிந்திக்க இயலும் ஒன்று நாம் வாசம் பண்ணுகிற இந்த எழுத்தின் பிரகாரமான வீடு இது நம்முடைய வசதிக்கு நம்முடைய தகுதிக்கு நம்முடைய வாஞ்சுக்கு நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்ப நாமும் ஏற்படுத்திக் தேவனும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே ஒரு மனிதனை தேவன் தன்னுடைய வீடாக மாற்றக்கூடிய ஒரு சத்தியம் இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்துவிட்டு மனிதர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணும் முடியாக அவர் விரும்பினார் ஆன அப்படினால்தான் நாம் பாடலில் இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் பாடினோம் மனிதர்கள் மத்தியில் என்று சொன்னால் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது மனிதர்கள் மத்தியில் அல்ல மனிதர்கள் உள்ளத்தில் அவர் வாசமாய் இருக்கிறார் ஒரு இந்த உலகத்திலே எங்குமே கோயில்கள் கிடையாது கோயில்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் போய் ஆனால் உண்மையான கோவில் மனிதன் குடியிருக்கிற தேவன் குடியிருக்கிற கோயில்தான் நம்முடைய இறுதம் உண்மையான கோவில் இந்த உலகத்திலே மற்ற இடங்கள் எல்லாம் அது ஆலயம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் அவ்வளவுதான் ஆனால் உண்மையான ஒரு ஆலயம் என்று நாம் தான் உண்மையான வீடு என்று நாம் தான் அதனால தான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவுபரியும் நாம் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் ஆன தேவன் மனிதர்கள் உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படி இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தெய்வமாக கொண்டு அவருடைய வழிகளிலே நடந்து அவர் வாசம் பண்ணும் கூடிய ஒரு வாசஸ்தலமாக ஒரு வீடாக ஒரு ஆலயமாக தன்னுடைய வாழ்வை எந்த மனிதன் அமைத்து கொடுத்தானோ அவனுக்கு நிலையான வீட்டை தெய்வன் கட்டுகிறார் அதுதான் மூன்றாவது வீடு வரப்போகிற நித்தியமான பரலோக வாசஸ்தலம் ஆனா அப்படினால் இந்த உலகத்துல ஒரு கல் மண்ணினால வீடு கட்டுகிறதற்கு நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் அதற்கு பணம் தேவை பொருள் தேவை ஆள் தேவை அதுபோல இந்த உலகத்துல ஆண்டவராகியேசு கிறிஸ்துனுடைய வீடாக நாம் இந்த உலகத்துல மாற வேண்டியது அவசியம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த உலக வாழ்வில் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வாசஸ்தலமாய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு மாத்திரமே நித்தியத்திலே ஒரு வாசஸ்தலத்தை கத்தர் உண்டு பண்ணுகிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள இயலும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நான் போய் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடி என்னிடத்தில் வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு சொன்னார் தமிழில் சொன்ன வாசஸ்தலங்கள் என்று சொல்லுகிறது ஆங்கிலத்தில அரண்மனைகள் அதாவது மேன்சன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு மா தேவனு மனிதனுக்காக ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு ராஜ்யம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே இங்கே அநேகர் வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வீடுகள் உண்டு வாசஸ்தலங்கள் உண்டு நல்லது ஆனால் இங்கே இந்த ஒரு ராஜா எவ்வளவோ ஐசூரியவான் எவ்வளவோ மகிமை நிறைந்த மனிதன் ஆனால் அவனுக்கு இந்த உலகத்தில எவ்வளவுதான் ஆஸ்திகளும் ஐசூரியங்களும் மேன்மைகளும் இருந்தாலும் அவன் இந்த உலக வாழ்வில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தன்னுடைய வீட்டுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இன்றைக்கு வீடுகள் இருக்கிறது நிம்மதி இல்லை வசதிகள் இருக்கிறது வாழ தெரியவில்லை இன்றைக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் குடித்து கும்மாளமிட்டு சீட்டாடி வீடுகளிலே சண்டைகளும் பிரச்சனைகளும் அசுத்தாவிகளுடைய தாக்குதல்களும் செவ்வினை செய்வினைகளுடைய போராட்டங்களும் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தலைவிரித்து ஆடுகிறதை நாம் இந்த உலகத்திலே பார்க்க இயலும் பிரியமானவர்களே இப்படி வீடுகளை கட்டி கொண்டு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு சாத்தியமானது இல்லாவிட்டால் அவசியமானது அல்ல அருமையானவர்களே அன்படினால்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் அருமையானவர்களே உங்களுக்கு வீடுகள் இருக்கலாம் புதிய வீடுகள் இருக்கலாம் பழைய வீடுகள் இருக்கலாம் ஆனால் இப்ப கூட்ட முடிந்த நாம் அவரவர் வீடுகளுக்கு போய் சேருவோம் ஆனால் இந்த ராஜா கேட்கிறானே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அது என்ன ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கிற வீடுகளில் வாசஸ்தலங்களில் உண்டா உங்களுடைய வீடுகளிலே அருமையான வாசஸ்தலங்களை நீங்கள் கட்டி வைத்திருக்கலாம் பெரிய பெரிய அறைகளை கட்டி வைத்திருக்கலாம் ஏசி போட்டுக்கொண்டு நீங்கள் தூங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய வீடுகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுவது உண்டா தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வீட்டில் ஒரு மனிதன் குடியிருந்தால் அது கல்லறையில குடியிருந்தது போல இருக்கும் ஒரு மனிதன் கல்லறையில குடியிருப்பானா அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை அல்ல ஆன மனித வாழ்வை ஒளிமயமாக மாற்றி அந்த மனித வாழ்வை சிறப்பாக மாற்றும் முடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிசு இந்த உலகத்தில் வந்தார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார் லுக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகையு என்கிற ஒரு மனிதனுடைய வீடு வழியாக ஆண்டவராகியேசு கிறிஸ்து கடந்து போனார் கடந்து போகும் பொழுது அவன் சொல்லுகிறான் அவன் ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டான் கடவுள் கடவுள் இறைவன் என்று சொல்லுகிறார்களே அந்த உண்மையான கடவுள் யார் அவர் எப்படி இருப்பார் அவருடைய தோற்றம் என்ன அவருடைய ரூபம் என்ன அவர் எப்படி இருப்பார் அவர் எல்லாரும் சொல்லுகிறார்களே என்று அவன் கடவுளை பல விதங்களில் குறித்து கேள்விப்பட்டான் ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே திடீரென்று ஒரு கேள்வி இயேசு என்ற ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் மனிதனாக வந்திருக்கிறார் அவர் மனிதனை நேசித்து நம்முடைய ஊருக்கு கூட கடந்து வருகிறார் அவர் தொட்டால் சுகம் கிடைக்கிறது அவர் பார்த்தால் சுகம் கிடைக்கிறது அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அவர் மனிதனாக வந்த தெய்வம் என்று சொன்ன அவனுக்கு ஒரு ஆசை கடவுள் என்று பலவிதங்களிலே நாம் கண்டிருக்கிறோமே இவர் எப்படி இருப்பார் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் வகை தேடி அவன் ஒரு ஏறினான் இன்றைக்கும் கூட கடவுளை தேடி இறைவனை தேடி புனித தலங்களுக்கும் பல இடங்களுக்கும் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக தெய்வம் என்பதை இந்த உலகத்திலே நிரூபித்து இந்த மனிதனுக்காகவே வந்த தெய்வம் என்பதை நிரூபிக்கும் முடியாக அவனுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை இந்த பூமியிலே கொடுத்தார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்கும் முடியாக சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் ஒரு உங்களுடைய வீடுகளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று வாயை திறந்து இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக நீங்கள் கேட்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வீட்டில் நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்கள் தங்கும் முடியாக நாம் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு நேரம் முதலாவது ஒரு வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டிலே ஆண்டவருடைய இரத்தம் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினதானே, அந்த பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் யாத்ராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் கடந்து போகும் பொழுது எந்த வீடுகளில் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை நான் கடந்து போய்விடுவேன் அங்கே சங்காரதூதன் உள்ளே நுழைந்து எந்த தீங்கும் செய்ய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு ஒரு அடையாளம் உள்ள வீடு அந்த வீட்டிலே வாதை பிரவேசிக்காது மரணம் சம்பவிக்காது தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் யாத்ராமத்தில பிரியமானவர்களே இசரவேல் ஜனங்கள் அடிமைகளாக வாழ்ந்த அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் அங்கே அவர்களுக்கு மீட்பு கிடைக்கவில்லை கடைசியாக அவர்களை மீட்கும் முடியாத பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த வீடுகளில் எந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அந்த வீடுகளில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் ஜன்னல்களில் தெளிக்கும் முடியாக ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டிருந்தார் புதியற்பட்டின் அடிப்படையில் முதலாம் குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நம்முடைய பஸ்கா ஆண்டவராகிய நாம் இப்பொழுது எழுத்தின் பிரகாரமாக இந்த வீடுகளிலே சந்தனமோ குங்குமமோ தெளிப்பதில்லை ஏன் குங்குமத்தை தெளிக்கிறார்கள் ஏன் திருநிறை பூசுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவது உண்டு ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை எல்லா வீடுகளிலும் நீங்கள் பார்த்தால் இந்துக்கள் வீடுகளை நானும் ஒரு காலத்தில் இந்துவாகத்தான் இருந்தேன் இந்துக்கள் வீடுகளை பார்க்கும் பொழுது மூணு போடுவார்கள் வெள்ளையில நடுவில் உள்ள கோடில ஒரு குங்குமத்தை தூக்கி வைத்து விடுவார்கள் சரியான அர்த்தம் அவர்களுக்கு விளங்காமலே அவர்கள் அப்படி செய்கிறார்கள் பிதா பரிசுத்தமானவர் குமாரன் அந்த குங்குமம் வைக்கிறாங்களே ரத்தம் சிந்து முடியாக வந்தவர் ரத்தம் சிந்து முடியாக வந்தவர் மூன்றாவது தூய ஆவியானவர் அவர் வெண்மையானவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அங்கு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை இதைத்தான் உலக பிரகாரமாக இன்றைக்கு ஜனங்கள் செய்கிறார்கள் அன்றைக்கு அந்த இசைவேல் ஜனங்கள் பஸ்காட்டுக்குட்டியை அடித்து அழு சிந்தின ரத்தத்தை இன்றைக்கு சிவராத்திரியிலே நாம் பூசிக்கொண்டு திரிகிறோம் தெளிப்பதில்லை நாம் குங்குமத்தை தெளித்து அந்த சடங்கை முடித்து விடுகிறோம் ஆண்டவராக வீடுகளில் அதர்சனமான இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது இதுதான் முதலாவது ஆசீர்வாதம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் வீடுகட்டி இருக்கிறது அல்ல அவன் நோயற்றவனாக அவன் தீங்கு பொல்லாத ஆவிகளுடைய தாக்குதல் அற்றவனாக இருக்க வேண்டும் அப்படினால் முதலாவது இந்த வீட்டில இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது அவசியம் இரண்டாவதாக உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நான் உன் பாளையத்தில் உலா அசூசியானது காணப்படாதபடி நீ உன் பாளையத்தை வைத்திரு என்று அவர் உங்கள் தேவனாய் இருப்பேன் நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் என் பிள்ளைகளாக குமாரர்களாக ஜனங்களாக இருப்பீர்கள் என்று மனிதனுடைய வீட்டில் ஆண்டவர் உலா வேண்டும் சில வீடுகளை பிரசனம் இல்ல ஆண்டவர் உலாவுகிற வீடுகள் பரிசுத்தால் ஆசிர்வாதத்தினுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் ஒரு வீட்டில் தேவன் உலாவ வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டாய் சமாதானத்தோடு இருக்க காண்பாய் ஒரு வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டுல சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் தங்க வேண்டும் வீட்டை கட்டிட்டு டெய்லி சண்டையை போட்டு முடிய பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது வீடு கட்டினதுல அர்த்தமே இல்லை எங்கேயாவது போய் தனியா உட்கார்ந்துலாம் அது அது பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு சண்டைக்காரியோட ஒரு வீட்டுல இருக்கிறத பார்க்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல வனாந்திரத்துல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் பைபிள் சொல்லுது ஏனென்றால் ஒரு பெரிய வீடை கட்டிட்டு ஒரு தீ சண்டக்காரியா வீட்டுல இருந்துட்டானா அந்த வீடு ஒழுங்குற வீடு மாதிரின்னு பைபிள் சொல்லுகிறாரு அதனாலதான் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வீட்டை உன் கூடாரத்தை நீ விசாரிக்கும் பொழுது நீ சமாதானத்தோடு இருக்க காண்பாய் ஒரு குறைவையும் காண மாட்டாய் வீட்டை கட்டிட்டு கடன் கடன் கடன் கடன் ஒரு பாட்டு ரைம்ஸ் பாடிட்டு இருந்தா பிரயோஜனம் அது அப்படிப்பட்ட ஒரு வீடு கெட்ட வேண்டிய அவசியமும் நமக்கு தேவையும் இல்ல நமக்கு தேவைன்னா கத்தர் தருவார் கத்தர் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் கத்தர் நமக்கு தேவைகளை அறிந்திருக்கிறார் இன்னது தேவை அது இன்ன நேரத்தில் தேவை என்று கத்தருக்கும் தெரியும் மூன்றாவது ஆசீர்வாதம்ங்கிறது சமாதானம் வீடுகளில் சமாதானம் இருக்கணும் நான்காவது ஆசீர்வாதம் வீட்டில் எந்த குறைவுமே நிச்சயக்கூடாது இருக்கக்கூடாது அவன் ராஜா அவனுக்கு என்ன வசதி குறைவு அவன் சொல்வாதம்ளிக்கப்பட்ட வீடு என்ன செய்யணும் உலாவு ஒரு வாசஸ்தலமாக என்னுடைய வீடு காணப்பட வேண்டும் மூன்றாவது சொல்றான் என் வீட்டில் சமாதான இருக்கணும் கடைசியாக கொடுத்துட்டு போன ஒரே ஒரு சொத்து சபைக்கு முக்கியமானதுவாதம் நீ குறைவை காணமாட்ட வீட்டில் எந்த குறைவு இருக்க கூடாது வரவே கூடாது கத்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்து அந்த வீட்டினுடைய பண்டக என்ன செய்யணும் நிரம்பி கலஞ்சம் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியம் ஐந்தாவதாக இந்த வீடுக்கு போறாங்க பரிசு தவண்கள் ஜெபிக்கும் போது இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு மனிதனுக்கு எப்படி ரட்சிப்போ லோக்காள சுவிசேஷத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த சகையனுடைய வீட்டுக்கு போன பொழுது உள்ள போயிட்டு இருக்கும் பொழுதே அவன் பேசுறான் ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினது உண்டாலும் நான் நினைசிறேன் நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன் பிசாசுகள் உலா உலாவி கொண்டிருந்த ஒரு இடம் ஆனா இப்பொழுது இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் கட்டி இருக்கிறார்கள் ஆண்டருடைய வாசஸ்தலமா இது மாறப்போகு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு ஒரு மீட்பு ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அனுபவம் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொன்னால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மன வாழ்க்கை வாழ வேண்டும் அநியாயமாக நாம் எதுவும் பேசக்கூடாது அநியாயமாக எதையும் செய்யக்கூடாது அநியாயமான காரியங்களை தலையிடக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருந்தால் நம்ம பிரயோஜனம் இல்லை அந்த வீட்டுக்கு என்ன கிடையாது ரட்சிப்பு கிடையாது இந்த வீட்டில் இருக்கிறவங்க தேவ ஆபிரகாமின் குமாரர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யணும் இருக்கணும் ஃபுல்லாக டிவியை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஹோம் தேட்டரை வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறதுக்கு வீடு கட்டல தேவனை துதிக்க தேவனை மகிமைப்படுத்த கத்துடைய சத்தத்தை துணிக்க ஆண்டுடைய வசனங்கள் கேட்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாசஸ்தலமாய் இது மாற வேண்டியது அவசியம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ச நம்முடைய வீடுகளில் சரியான விதத்தில் அமைதி தங்கும் இடமாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் வீட்டில் வந்து எந்த இடத்துலையும் க அவருடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார் வீதியிலே அவருடைய கூக்குரல் கேட்காது வீதியில அவருடைய சத்தம் கேட்காது வீட்டில் ஆள் இருக்காது இல்லையான்னு தெரியக்கூடாது அந்த அளவு நம்முடைய வீடு அமைதியான ஒரு வா வாசஸ்தலமாக இருக்க இடம் ஏசாயா முப்பத்தி ரெண்டு என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் அமைதி இடங்களிலும் குடியிருப்பார்கள் நம்முடைய வீடு அதுக்கு தான் கத்தரை கொடுத்துருக்கிறார் அமைதியாக இருந்து கத்திரை துதித்து கத்தரை பாடி கத்தரை மயமப்படுத்தி கத்தருக்குள்ளே மறைந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வீடு ஏழாவது ஆசீர்வாதம் ஜபவிடாக இருக்கணும் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவாந்திர வெளியில நரிகள் ஊழிற இடத்துல ஒரு மனிதன் ஒரு கல்லை தலையணையாக வைத்து கொண்டு அவனுக்கு அந்த வீட்டில் அந்த இடத்துல ஒரு தரிசனம் கிடைத்தது வானத்துக்கு நேராக ஒரு ஏனி வைக்கப்பட்டிருந்தது தேவ தூதர்கள் ஏரி இடமாக இருந்தது ஏனியின் உச்சியிலே கத்தர் அவனோடு பேசி அவனுக்கு வாக்குத்தங்கள் கொடுத்தார் இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் பிரியமானவர்களே இந்த வீடு இன்றையிலிருந்து வானத்தின் வாசலாய் மாற வேண்டியது அவசியம் இந்த வீட்டில் எப்பொழுதும் துதியின் சத்தம் தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு வானத்தின் வாசல் பரலோக தரிசனம் உள்ள ஒரு பெத்தேலாய் காணப்பட வேண்டியது அவசியம் ஆரம்ப காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி கிடையாது நான் ஒரு இந்துவாக இருந்தேன் தேவனை அறியாதவனாக இருந்தேன் ஒரு வித்தியாசமான குடும்பத்தில் காணப்பட்டேன் எங்களுடைய வீடுகளில் எப்பொழுதும் பிரச்சனைகள் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்தவராக பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி வந்த பொழுது நான் அவருடைய வீடாய் மாறினேன் என்னுடைய வாழ்க்கையை கத்திர நிசிதார் மாற்றி கண்பித்தார் அப்படித்தான் மாற்றப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் மனித வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் தேவனுடைய வீடாக மாற வேண்டியது அவசியம் அங்கே நான் பார்க்கும் பொழுது அது ஒரு வானத்தின் வாசலாக ஒரு பெத்தேலாக மாற்றப்பட்டது அதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா அந்த இடத்தை பெத்தேலாய் மாறுறதுக்கு முன்னால அந்த இடத்துக்கு பேர் என்னது லூஸ் லூஸ் சொன்னா கருவுன்னு அர்த்தம் கருவ் வளைவு கோணலும் மாறுபாடான ஒரு ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் வந்த பின்பு இன்னைக்கு நம்முடைய வீடு பெத்தேலாக மாறு தேவனுடைய வீடாய் நாம் மாறுகிறோம் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிசுவை ஒன்றான மெய்தேவனை விசுவாசித்து இந்த உலகத்தில் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாய் உள்ள மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வாசஸ்தலமாக பரிசுத்தாவியின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் சொல்றார் நான் வரும்பொழுது அவனுக்கு நிலையான வீட்டை நான் அவனுக்கு கட்டுவேன் அதனால் இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் இந்த உலக வாழ்க்கையில இந்த வீடுகளெல்லாம் மாறி போகக்கூடிய வீடுகள் நமக்கு தேவை அவ்வளவுதான் கத்திர தந்திருக்கிறார் ஆனால் அருமையானவர்களே எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முடியும் தெரியாது நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது நமக்கு ஒரு நிலையான வீடை நாம் என்ன செய்யணும் பெணும் அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த வீட்டுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டமோ அதுபோல தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாத நாமும் தியாகம் பண்ண வேண்டும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் நம்மை நாமையும் ஒப்பு வேண்டியது அவசியம் இப்பொழுது இந்த வீட்டை தேவனுடைய கரங்களை கொடுத்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம் கிரகத்தின் பிரதிஷ்டை இந்த வீடை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அதுபோல இந்த வீடை பிரதிஷ்டை பண்ண பிறகு இவங்க வீடு கிடையாது இன்னைக்கு இவங்க வீடு இவங்க வீடு கிடையாது இனிமேல் இந்த வீடு யாருடைய வீடு தேவனுடைய வீடு இது தேவனுடைய பெட்டேலாக மாறுகிறது ஆண்டவர் தூக்கிற இடம் ஆண்டோட ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம் ஆண்டவர் உலாவுகிற இடம் ஆண்டோடைய சத்தம் கேட்கிற இடம் ஆண்டோடைய ஆசிர்வாதம் நிறைந்த இடம் பொள்ளாப்பூகள் தீங்கு இல்லாமல் சமாதானத்தோடு வாசம் பண்ணக்கூடிய இடமாக இந்த இடம் மாறுகிறது எப்பொழுது பிரதிஷ்டை பண்றோமோ அப்பொழுது இந்த வீடு தேவனுடைய வீடாக அவர்தான் அதனுடைய உரிமையாளராக மாறுகிறார் அதுபோல இந்த உலக வாழ்க்கையில பாவத்தை விட்டு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒன்றான மெய்தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் நம்மை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய வீடாய் மாறுகிறோம் எப்படி இவர்களுக்கு இந்த வீட்டை தேவன் கட்டி கொடுத்தாரோ அதுபோல நாம் தேவனுடைய வீடாய் மாறினால் நமக்கு தேவன் நிலையான வீட்டை கட்டித்தருவார் எல்லாரும் கண்களை மூடலாமா நீங்களை மூடுங்கள் முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள் அந்த பயிற்சி உங்களுக்கு இருந்தால் அந்த பழக்கங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு விசையை முழங்கால் படியிடலாம் ஆண்டவரை நோக்கி கேளுங்கள் ஒருவேளை நீங்கள் எந்த மதத்திறனா இருந்தாலும் கடவுளே நீ இந்த வீட்டை ஆசீர்வதியும் இப்பொழுது பைபிள்ல இருந்து சில வசனங்கள் சொல்லப்பட்டது அந்த வசனத்தின் அடிப்படையில் உள்ள ஆசீர்வாதங்களினால் இந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஹலோ சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாக ஆண்டவருடைய பாதங்கள் படக்கூடிய ஆண்டவர் உலாவக்கூடிய வீடாக எந்த குறைவும் இல்லாத ஒரு வீடாக சமாதான ஸ்தலமாக அமைதி தங்கும் இடமாக வானத்தின் வாசலாக ஒரு ஜப வீடாக இரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக இரத்தம் தெளிக்கப்பட்ட மகிமையான வாசல்ஸ்தலமாக ஆண்டவரே இந்த வீடை மாற்றம் எல்லாரும் வாயத்திலிருந்து ஒரு நிமிஷம் ஜபம் ஒண்ணுங்க பார்க்கலாம் வந்தோம் சாப்பிட்டு போனா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறதில்ல கத்தாவே இந்த வீட ஆசீர்வதி இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அறிமுகமானவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் வாழ்த்துங்கள் ஆசீர்வாதம் அடிப்படையில் தங்கட்டும் நாமத்தினால இந்த ஆசீர்வாதங்கள் இந்த வீட்டில் நிறைவாய் காணப்படும் முடியாடுகிறோம் ரத்தம் தென ரத்தரிசுத்தம் புண்ணிய ரத்தம் பாவம்லாத ரம்மையான பேசுகிறத்தம் இப்ப இந்த வீட்டில் தெளிக்கப்படுவதாக உங்களுடைய பரிசுத்த பாதங்கள் நெடுங்காலமாய் பாலாய் கிடக்கிற இடத்தில் இந்த இடத்துல உங்களுடைய பாதங்கள் எழுந்தருளுவதாக இந்த இடம் அமைதி தங்கும் இடமாக சமாதான ஸ்தலமாக நிறைவுள்ள இடமாக ரட்சிக்கப்பட்ட வீடாக அலலூயா வானத்தின் வாசலாக இப்பொழுதே மாறுவதாக Hallelujah Hallelujah Hallelujah Wanendirandre ulumbala tanangale niramide nananani nyane muli nallogore nadan ஆசீர்வதியும் நீதிமானுடைய வம்சம் செலிக்கும் அது ஆசீர்வதிக்கப்படும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேவிப்போம் என்று சொல்லட்டும் இந்த இந்த நிகழ்ச்சியில வந்த ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதிக்கட்டும் அவர்கள் யாரா இருந்தாலும் கத்தரை ஆசீர்வதிப்பாராக அவர்களையும் தம்முடைய வீடாய் மாற்றுவாராக அவர்களுக்கும் இந்த உலகத்தில் நல்ல வீடு ஏற்படுத்தி கொடுப்பாராக நிலையான வீட்டை அவர்களுக்கும் தேவன் கட்டுவாராக